அத்தியாயத்தையும் மூன்று தடவை நீர் கூறுவீராக அனைத்து பொருட்களின் தீமையை விட்டும் உம்மை பாதுகாத்திட உமக்கு அது போதும் என்று என்னிடம் நபி சொல்லாஹா அனேஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோ ஐந்து பூஜ்ஜியம் எட்டு இரண்டு திருமிதி மூன்று ஐந்து ஐந்து இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்